ம் பிரபிஜா தோற்றவேத்தைக்காணையாத்தே நம நஹேத் நோத்விஜேத் ஸிரபுரூமவிகவன் ஸ்ரீகிருஷ்ணர் இந்தலாம் டைய ஸ்வாவத்தை உபதேசம் பண்ணுகிறார் நான் எங்கும் நிறைந்த பூரணமான பரம்பொருள் என்பதை நன்கு உணர்ந்த ஜானியானவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் தான் இந்த ஸ்லோகம் உபதேசம் பண்ணுகிறது பிரியம் பிராபிய ந பிரகிருஷ்யேத் தனக்கு பிடித்ததை அடைந்து மகிழ்ச்சி அடைவதில்லை கழிப்படைவதில்லை விவகாரத்தில் மற்றவங்களுக்கு முன்னால் சிரிக்கிற மாதிரி இருந்தால் கூட ஆழமான மனசில் அதை சார்ந்து அவர் இல்லை உடம்போடு இணைத்து வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உடம்பு ஒரு மாயத்தோற்றம் பொய்யான பொருள்னு உணர்ந்திருக்கிறதுனால அதோட தொடர்புடைய எந்த வஸ்துவும் தனக்கு மகிழ்ச்சியையோ வருத்தத்தையோ உண்டு பண்ண முடியாது ஏன்னா உடம்பையே நாம் நெகேட் பண்ணுற போது நீக்கி விடுகிறபோது உடலோடு தொடர்புடைய எந்த ஒரு விஷயமும் நம்மை பாதிக்க முடியாது இது திரும்ப திரும்ப ஆழமாக பல காலம் சிந்திப்பதனாலே கிடைக்கக்கூடிய ஒரு உயர்ந்த ஏற்கனவே ரெண்டாவது அத்தியாயத்தில் சொன்னார் துன்பத்தில் துடியாதவன் இன்பத்தில் துள்ளாதவன் இதை திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறாருன்னு கேட்டால் வாழ்க்கையில் இதுக்கு தான் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதுக்காக உண்மையான நிம்மதியை விரும்புகிறவன் இந்த கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த கருத்தை ஆழமான மனசில் பதிய வைக்கணும் அதற்காக சொல்லுகிறார் பிரியம் பிராப்பிய அஜானியாக இருந்ததுன்னா உடம்போடு தன்னை இணைச்சிக்கிறவனுக்கு பிடிச்சதை கண்டா சந்தோஷம் வரும் பிடிக்காத கண்டா துக்கம் வரும் எது இஷ்டம் தத் சுகம் எது அனிஷ்டம் தத் துக்கம்னு சாஸ்திர வியவஸ்தது நமக்கு ரொம்ப பிடிக்குமோ அது நமக்கு சுகத்தை கொடுக்கும் எது நமக்கு பிடிக்காதோ அது துக்கத்தை கொடுக்கும் நமக்கு சுகம் பிடிக்கும் துக்கம் பிடிக்காதுங்கிறது இல்லை பொருள் இது எனக்கு பிடிக்கும் இந்த மனிதர் எனக்கு பிடிக்கும் இந்த உறவு எனக்கு பிடிக்கும் இந்த சூழ்நிலை எனக்கு பிடிக்கும் இந்த பொருள் பிடிக்குங்கிறோம் இந்த பொருள் பிடிக்காது இந்த சூழ்நிலை பிடிக்காது இந்த ஆகாரம் பிடிக்காது இந்த உறவுகள்லாம் பிடிக்காதுங்கிற எண்ணம் நமக்கு அதனால தான் நமக்கு மனசில் சஞ்சலமும் துன்பமும் சந்தோஷம் கிடைக்கிற மாதிரி கிடைக்குமே தவிர அதில் இங்கேயோ ஒரு பக்கம் துன்பம் ஒழிஞ்சிட்டு தான் இருக்கும் இது அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் தெளிவாக சொல்ல போகிறார் அப்ரியம் பிராப்பிய ச ந தனக்கு பிடிக்காததை துன்பத்தை கண்டு உணர்ச்சி வசப்படுவதில்லை அப்படியே துக்கப்பட்டு துடிச்சு போகிறது கிடையாது அதை பொறுமையாக அப்படியே அந்த துன்பத்தை வேடிக்கை பார்ப்பார் அந்த துன்பத்தோடு தன்னை இணைத்து கொள்ள மாட்டார் இன்பத்தையும் துன்பத்தையும் வேடிக்கை பார்க்குறார் தன்னுடைய மனசையே தான் புறப்பொருளாக பார்க்கறதுனால அதில் இருக்கிற உணர்ச்சிகளை அறிவின் துணை வேடிக்கை பார்க்கறதுனால அது ஒன்றும் பாதிக்கக்கூடிய சக்தி இல்லைதா பாதிக்கக்கூடிய சக்தியை து ஸ்துத்தி ஸ்திர புத்திஹி சொன்னால் இதிலேயே அவர் நிலைச்சிருக்கிறார் அசம் மூடஹா கொஞ்சம் கூட அவர் மயங்கி போறது கிடையாது பிரம்மவித்து பிரம்மணி ஸ்திதஹா ஏற்கனவே பத்தொன்பதாவது சொன்னார் இதுக்கு முதல் ஸ்லோகத்தில் எனவே அவர்கள் பிரம்மத்திலே நிலை பெற்றிருக்கிறார்கள் ஒரு வியாக்கியானக்காரர் சொல்றார் அகர்மகிருத் சன்னியாசிங்கிறார் அதாவது கர்மத்தோட தன்னை இணைச்சிக்காதவன் கர்மத்தினுடைய விளைவுகளையும் இணைச்சிக்காதவன் செயல் புரியாட்டாலும் சரி செயல் புரிந்தாலும் சரி அகர்மகிருத் சந்நியாசி அப்படிங்கிறார் பிரம்மணி ஸ்திதாங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் சொல்கிறார் எனவே அவர்கள் பிரம்மத்திலே நிலை சொன்னார் இந்த ஸ்லோகத்தில் எப்படி புரிஞ்சுக்கணும்னா எப்படி ஒருத்தன் பிரம்மத்தில் நிலை பெற்றிருக்கிறான்னு கேட்டால் பிரம்மவித்து ஸ்திர புத்தின்னு சொல்லலாம் பிரம்ம குருமுகமாக சாஸ்திரத்தை படிக்கிறத சிரவணத்தை குறிக்கிறது அசம் மூடான்னா சந்தேகத்தை போக்கின தன்மையை குறிக்கிறது ஸ்திர புத்தி நான் நிதித்தியாசனம் பண்ணி ஆழமான மனசுக்கு இந்த ஞானம் சென்று மனசுக்கு ஞான பலம் நன்றாகவே வந்துவிட்டது என்பது பொருள் இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் பிராபிய நோ திஜேத்ரா ஸ்திர புத்திரூட